நற்றினை நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் அறிவோம் அஞ்சல் தலைக்காக மங்களூர்ல இருந்து ஸ்ரீதர் பேசுறேன் இந்த வாரம் நாம வந்து எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா அஞ்சல் தலைய எதுல வந்து பிரிண்ட் பண்ணாங்கிறத பத்தி அஞ்சல் தலை வெளியிட்ட சமயத்தில் பேப்பர்ல தான் பிரிண்ட் செஞ்சுட்டு இருந்தாங்க அதாவது ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பதுல அதுக்கப்புறமா வெளியிட்ட பல நாடுகளும் அதையதான் பின்பற்றி பிரிண்ட் செஞ்சிட்டு இருந்தாங்க அந்த சமயத்தில் அந்த நாடுகளுக்கெல்லாம் என்ன இருந்ததுன்னா அஞ்சல் தலையை எப்படி பிரிண்ட் செஞ்சு முறப்படுத்துறதுல தான் அவங்க முழு கவனமும் செலுத்திட்டு இருந்தாங்க பிரின்ட் செய்யறது அப்புறம் அதுல இருக்கிற இமேஜு அஞ்சல் அஞ்சல் தலையோட மதிப்பு எடைக்கேத்த மாதிரியான அஞ்சல் தலை இப்படி பல விஷயங்களுக்கே அவங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனா சில வருஷங்கள்ல இந்த பேப்பரில் பிரிண்ட் செய்கிறது கூட சில சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்தாங்க அதை பற்றி தான் இந்த வாரம் வந்து நம்ம அறிவம் அஞ்சல் தலையில் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் இதில் ஃபஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து ஒரு பேப்பரில் பிரிண்ட் செஞ்ச ஸ்டாம்ப்பில் மின்ட்டு டேஸ்ட் வர்ற மாதிரி ஒரு ஸ்டாம்பை வந்து ரிலீஸ் பண்ணாங்க இதுதான் பேப்பரில் பிரிண்ட் செஞ்ச ஒரு ஸ்டாம்பில் வந்து இன்னோவேஷன் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அடுத்தது வந்து பிரேசில் டூ அந்த நாட்டோட காஃபி பீன்ஸை சிறப்பிக்கிற மாதிரி காஃபி ஸ்மெல் வர்ற மாதிரி ஒரு ஸ்டாம்பை வந்து வெளியிட்டாங்க இந்த மாதிரி பேப்பரில் செஞ்ச இன்னோவேஷன்ஸு இந்தியாவும் வந்து ஃபாலோ பண்ணிச்சு எப்படின்னா டூ சாண்டில்வுட்டு ஸ்மெல்லு வர்ற மாதிரி ஒரு ஸ்டாம்பை வந்து ரிலீஸ் பண்ணாங்க அதுக்கு அடுத்த வருஷமே அதாவது டூ தௌசண்ட் ரோஸ் ஸ்மெல்லு வர்ற மாதிரி நாலு ஸ்டாம்பை வந்து ரிலீஸ் பண்ணாங்க இந்த வருஷம் டூ தௌசண்ட் செவன்டீனில் ஸ்மெல் வர்ற மாதிரி ஒரு ஸ்டாம்பை கூட இந்தியா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கு இது எல்லாமே பார்த்தம்னா ப்ரின் செஞ்ச சென்டர்ட் ஸ்டாம்ப் டைப்பை வந்து சேர்ந்தது இதெல்லாம் அடுத்த புதுமை வந்து நைன்டீன் நைன்டி எயிட் ஆஸ்ட்ரியா சாம்பியன்ஷிப்பை வந்து கமமரேட் பண்ணுற மாதிரி மூணு செகண்டு ஓடுற மாதிரி ஒரு வீடியோவை வந்து ஸ்டாம்பில் வந்து அரேஞ்ச் பண்ணி அந்த ஸ்டாம்பை வந்து நாம் பார்க்கும்போது ஒரு ஃபுட்பால் பிளேயர் வந்து ஓடுற மாதிரியே இருக்கும் இது வந்து லென்டிக்குலர் மூவிங் பிக்சர் பிரிண்டிங்கிற மெத்தட் மூலமாக அந்த ஸ்டாம்பை வந்து ஆஸ்ட்ரியா வந்து ப்ரிண்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. இதே ஆஸ்ட்ரியா வந்து டூ தௌசண்ட் ஃபோரில் ஃபுல்லாக கிளாஸ்லையே பிரிண்ட் பண்ணி ஒரு ஸ்டாம்பை வந்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அப்புறம் டூ தௌசண்ட் ஃபைவ்ல எம்ப்ராய்டரி நூல் அதை யூஸ் பண்ணி ஒரு ஸ்டாம்பை வந்து வெளியிட்டாங்க அது மட்டும் இல்ல டூ தௌசண்ட் என்ன பண்ணாங்கன்னா இந்த ஃபுட்பாலுக்குலாம் யூஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ற பாலி யூரி ஒரு மெட்டீரியலை வந்து யூஸ் பண்ணி ஸ்டாம்ப் வந்து வெளியிட்டாங்க இப்படி வேர்ல்டில் ஸ்டாம்பில் வந்து பல இன்னோவேஷனுக்கு வந்து ஆஸ்திரியாதான் வந்து ஃபர்ஸ்ட் கண்ட்ரியா இருக்கு இதனால மற்ற கண்ட்ரிஸ் எதுவும் இன்னோவேட் பண்ணலான்னு சொல்ல முடியாது ஏன்னா 2002 தௌசண்ட் டூவில் வந்து ஜிப்ரால்டர் வந்து சுண்ணாம்பு கல்லை யூஸ் பண்ணி நாலு ஸ்டாம்பை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி போர்ச்சுகல் கண்ட்ரி வந்து டூ தௌசண்ட் கார்க் மரத்தோட வந்து சின்ன மெலிஸான ச வெட்டி அதில் வந்து ஒரு ஸ்டாம்பை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நம்ம பக்கத்து நாடான பூட்டான் கூட சீடியில் செஞ்ச ஒரு ஸ்டாம்பை வந்து டூ தௌசண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கு ஸோ 1840 ஃபார்ட்டியில் பேப்பரில் பிரிண்ட் செய்ய ஆரம்பித்த ஸ்டாம்ப் வந்து பலவிதமான வழியில் சேஞ்ச் ஆகி வந்துட்டுருக்கு இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கொஷின் வந்து கேட்க தோணும் இந்த மாதிரி வந்து புது புது விதத்தில் வந்து ஸ்டாம்ப்லாம் வந்து பிரிண்ட் செய்கிறாங்க இல்லையா இது வந்து எல்லாத்துக்குமே கிடைக்குமா இல்லை இந்த மாதிரி வந்து நிறையா ஸ்டாம்ப் வந்து இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு இந்த மாதிரி புதுவிதமான ஸ்டாம்புகள் எல்லாமே வந்து இன்னோவேட்டிவ் ஸ்டாம்ப்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சமான குவான்டிட்டியில்தான் வந்து ப்ரிண்ட் பண்ணுவாங்க நிறையா வால்யூம் வந்து ஜாஸ்தியாக பிரிண்ட் பண்ண மாட்டாங்க ஸோ அதனாலேயே என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி ஸ்டாம்ப் எல்லாமே வந்து கொஞ்ச நாள்லையே பிரின் ரிலீஸ் பண்ண ஒரு ரெண்டு மூணு மாதத்துலேயே வந்து வெரி ஸ்டாம்ப் ஆயிரும் உங்களுக்கு ஸோ இந்த உலகத்தில் வந்து இப்படி பல புதிய முயற்சிகளோட அஞ்சல் தலைகள் வந்து ரிலீஸ் ஆகிட்டு அப்படிப்பட்ட புதிய முயற்சிகளை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அஞ்சல் தலையோடு பயணிப்போம் நன்றி வணக்கம்